நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமூறு துளிக்காக உடல் வலியை அன்னாசி பூக்களை எடுத்துக்கலாம் அதாவது ஸ்டார் அனிஸ் அந்த அனாலிசி பூக்களை இளவருப்பா பவுடர் பண்ணி எடுத்துவோம் ஒரு கால் தேக்கரண்டி அண்ணாசி பூ கால் ஸ்பூன் சீரகத்தூள் இஞ்சி இடித்தது அரை தேக்கரண்டி பனைவள்ளம் சேர்த்து தண்ணீர் விட்டு தீநீராக்கி அதை காலை மாலை பருகி வந்தால் இன்ஃப்ளுயன்சாவால் ஏற்படக்கூடிய சளி காய்ச்சல் உடல் வலியெல்லாம் நீங்கிடும் நம்ம உணவுக்காக பயன்படக்கூடிய இந்த சாரிஸ் எத்தனை மருத்துவ குணம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா அனாசிப்பூ பொடி அரை எடுத்துக்கிட்டு கால் தேக்கரண்டி பெருங்காயத்தூள் கலந்து பனை வெள்ளம் சேர்த்து தண்ணீர் விட்டு தீநீராக்கி இதை காலையில் பருகிட்டு வந்தாங்கன்னா தடைப்பட்ட மாத விளக்கு நீங்கிடும் பால் பெருக்கியாகவும் இது இந்த தீநீர் பயன்படும் அன்னாசி பூ பொடி ரெண்டு சிட்டிகைல எடுத்து சுக்குத்தூள் ரெண்டு சிட்டிகை வெறுக்கடி அளவு சீரகத்தூள் கலந்து பனை வெள்ளத்தோடு நல்லா பண்ணிட்டு இதை வந்து உணவுக்கு பின் எடுத்து வந்தோம்னா வயிறு உபுஷம் மாந்தம் புளூட்டின் இதெல்லாம் நீங்கிடும் இந்த அன்னாசி பூ பொடியோட நெய் கலந்து இரவு தூங்கும் முன் ஆண்கள் அதாவது ஆண்மை தன்மை குறைபாடு உள்ள ஆண்கள் சாப்பிட்டு வந்தாங்கன்னா இந்த குறைபாடு நீங்கிடும் பாத்தீங்களா எத்தனை மருத்துவ குணங்கள் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்